ிாவேற்றைக்காணையீத்தமே நமரிஜிய மாமேக்கம் விர அஹம் ராப்பே மோட்சயிஷ் மாசுச்சியன்பர்களே இந்த ஸ்லோகத்தினுடைய முதல் வரியை அதாவது சர்வ தர்மான் பரித்தியஜ்ய மாமேக்கம் ஷரணம் ரஜ என்ற இரண்டு விஷயங்களை நாம் ஓரளவு புரிந்து கொண்டிருக்கிறோம் இனி மூணாவது வரிக்கு வருகிறேன் சர்வதர்ம பரித்தியாக என்பது ஒன்று பிரம்ம ஷரணாகதி அதாவது மாமேக்கம் ஷரணம் ரஜங்கிறத்தினுடைய பரம தாற்பயம் அகம் பிரம்மாஸ்மி என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ளுதல் மாமேக்கம் சரணம் ரஜ என்பதனுடைய பொருள் ஸ்ரவண மனநிதியாசனத்தினால் நான் மெய்ப்பொருளாகவே இருக்கிறேன் நான் என்பதும் நீ என்பதும் கூட உண்மையல்ல பிரம்மம் ஒன்றே உண்மை அந்த பிரம்மம் அகமேவ அப்படிங்கிற உண்மையை உணர்ந்து கொள்ளுதல் இதற்கு சாதனை ஸ்ரவண மனநிதியாசனம் இதனுடைய பலனை ரெண்டாவது வரியில சொல்லுகிறார் பகவான் அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷிஷ்யாமி துவான்னா துவாம் துவாம் துவான் ரெண்டு பாடம் இருக்குது சப்தத்திலேயே அக அகம் நான் நான்கிறது வந்து இந்த அகண்டாக்கார விறத்தி நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்கின்ற அகண்டாகார விறத்தி சாதாரணமாக பார்த்தா அகம்னா நான் உன்னை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன் அப்படிங்கிறது மேலெழுந்த வாரியான பொருள் ஆழமான பொருள் கூடார்த்தம் என்னன்னு கேட்டால் அந்த பிரம்மஜானமே பேசுவது போல எடுத்துக்கணும் அதாவது அகம் பிரம்மாஸ்மி என்கின்ற அந்த அகண்டாக்கார விறத்தி ஞானம் இந்த தன்னுணர்வை ஜீவபுத்தியை சர்வ பாப்பேபியாக மோக்ஷிஷ்யாமி அந்த விறத்தி ஞானமே பேசுகிறதாக எடுத்துக்கணும் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிப்பேன் ஆக பாபங்கள் அப்படின்னா என்னென்னா தர்மம் அதர்மம் அதனால் ஏற்பட்டிருக்கிற பந்தங்கள் அதாவது இந்த உலகப்பற்று உடல் பற்று புறப்பற்று அகப்பற்று தன்னுணர்வு சர்வ பாபத்துக்கும் மூல காரணம் தன்னுணர்வு தான் இந்த இடத்துல பாபம்னா புண்ணியம் பாபம் எல்லாவற்றையும் கடந்தது சர்வ பாப்பேபியா சர்வ புண்ணேபியாக ஏன்னா புண்ணியம் இருந்தாலும் ஜென்மம் எடுக்கணும் பாபம் இருந்தாலும் ஜென்மம் எடுக்கணும் இங்கே சர்வ பாப்பேப்பியான்னா சர்வ புண்ணிய பாப்பேபியா அனைத்து பந்தத்துக்கு காரணமான பிறப்புக்கு காரணமான உடல் பற்று உலகப்பற்றுக்கு காரணமான அனைத்து புண்ணிய பாபங்களிலிருந்தும் சம்சாரத்திலிருந்தும் சர்வ பாபம்னா ஈஸிகோல் டு சம்சாரத்திலிருந்து மோக்ஷயிஷ்யாமி விடுவிப்பேன் இந்த பிரம்ம ஜானமானது நிச்சயமாக நம்மை விடுவிக்கும் அப்படின்னு அர்ஜுனனுக்கு புரிய வைக்கிறார் பகவான் இப்போ நீயும் நானும் எல்லா ஒரே தத்துவங்கிறத புரிந்து அந்த புரிந்து கொண்டிருக்கிற தன்மையே நம்மை விடுவித்துவிடும் என்கின்ற கருத்துப்படும்படி சொல்லுகிறார் மோக்ஷிஷ்யாமி எப்படி நான் சுவாத்மபாவ பிரகாஷி கரண்கிறார் உணர்த்துவதன் மூலம் ஏன்னா பத்தாவது அத்தியாயத்தில் பதினோராவது ஸ்லோகத்தில் சொன்னார் என்னிடத்தில் பரிபூர்ணமா பக்தி பண்றவனுக்கு நான் ஞான யோகத்தை உபதேசம் பண்ணுறேன்னர் தேஷாம் சததய யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தித்தே அந்த ஸ்லோகத்தை இங்கே ஆதிசங்கரர் ஞாபகப்படுத்துகிறார் ஆகவே மா சுச்சா கண்டிப்பாக நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது கவலைப்படுறதுக்குள்ள ஆளே இல்லை கவலைப்படுறவன் ஒருத்தனை கற்பனை பண்ணியிருக்கோம் சந்தோஷப்படுறவன் கவலைப்படுறவன் என்பதெல்லாம் ஒரு கற்பனை இந்த உண்மையை உணர்ந்து விட்டால் நாம் கவலைக்கும் அடிமையாக மாட்டோம் இந்த குறுகிய மகிழ்ச்சிக்கும் நாம் அடிமையாக மாட்டோம் இதுவே மோக்ம் எனப்படும் இன்பத் துன்பங்களுக்கு மதிப்பு தராத பேரின்பத்தை உணர்ந்திருப்பது தான் பேரின்பமாகிய பரம்பொருளையே உணர்ந்து இந்த அனுபவிக்கப்படும் இன்பத் துன்பங்களை ஒரு மாயத்தோற்றம் என்று உணர்ந்திருப்பதுதான் ஆகவே மா இதை குறித்து நீ கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஞானத்தை வைத்து கொண்டு பண்டித்தாக நான் அனுசோசந்தின்னு முதல்ல சொன்னார் இல்லையா அதை புரிஞ்சுக்கணும் இந்த ஞானத்தினால் நீ துயரங்களை எல்லாம் வெற்றி கொள்வாயாக என்பது கருத்து இந்த பிரம்ம உன்னுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய இந்த உற்றார் உறவினர்களை பற்றிய கவலை நான் ஏன் இந்த நான் ஏன் இந்த குருவையும் தாத்தாவையும் வதம் செய்ய வேண்டும் என்கின்ற கவலையை அடியோடு விட்டுவிடு இது வியாபகாரிக தர்மமே தவிர பாரமார்த்திக திருஷ்டியில் இவை எல்லாம் ஒரு மாய என்பதை உணர்ந்து என்பதுதான் இங்கே முக்கியமான உபதேசம் சர்வ தர்மான் பரித்யஜ மாமேக்கம் விர அஹம்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 உங்கள் மொபைலில் பெற 7, 7, பூஜ்ஜியம் எட்டு இரண்டு மூன்று 1, ஒன்று 2 இரண்டு என்ற எண்ணிற்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும் அறிவும்